சத்குரு சுவாமிக்கு ஜெய குரு கிருப்பையா கற்க பாகவத் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோபிகைகள் ரொம்ப துக்கத்தில் அப்படியே வைத்தியம் பிடிச்சாப்பில் அலைஞ்சு கொண்டிருக்கிற போது கண்ணனை தேடி போகிறார்கள் அப்போ கண்ணனுடைய கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் செய்த லீலைகளை அனுகரணம் பண்ணார்கள் அதில் தான் கடைசியாக பார்த்தோம் அதில் ஒத்தி சொன்னால் ஒருத்தர் வந்து கண்ணன் ஆகிட்டார் மற்ற கோபர்களை பகைய கோபர்களை பகம் பயங்கரமான காட்டுத்தீ வருது தாவாகி அதை காட்டுத்தீ இருக்கு சீக்கிரம் பாருங்கள் கண்ணை முடிக்குங்க சீக்கிரம் கண்ணை முடிக்கும் உங்களுக்கு நான் க்ஷேமத்தை ரொம்ப சுலபமாக செய்து வருகிறேன் காட்டுத்தீ பற்றி எரியுது பாருங்கள் அதனால சீக்கிரம் உங்களை காப்பாற்றுறேன் கண்ண முடியுங்கள் அப்படின்னு சொன்னால் கடைசியா பார்ப்போம் மேல இருபத்தி மூணுல இருந்து மேல பார்ப்போம் பத்தான்யாம் சஜா காட்சிட்டு தன்வி தத்ரவுலூக்கல பீதா சுதிருக்கே பிதாயாசியாம் பேஜே பீதி உடம்பனம் பத்தான்யா சிரஜா காட்சி தன்வி தத்ரவுலூக்கல பீதா சுதிருக்கே பிதாயா பேஜே பீதி னந்தவன்தூன் விச்சதவனோசே பதா பரமாத்மன பன விருந்தவன்தூரு விச்சவனோசே பதா பரமாத்மன பதா வந்து சூனு மகாத்மன்தே துஜாம்போஜ வஜிர அங்குச்சவாதி पदानि पद्तिधात्मन रक्ष ध्वजा बोज वज्र अंकुशवादि तैस्त पद तत्पवीं अग्रतोफलां वहा सुन लोक्यार्ता स्रुव तैस्त पद तत्पवी अन्व अग्रो फला व्वा पद सुपृता है विलोक्यार्ता समब्रुवन् கிய பதா கே சைத்தானூனு அம்சன்ய பிரகோஷா கரெக்தம் கதிச்சை யாத்தையந்தூனு அம்சன்ய பிரகோஷா கரணோ கரிய அனைய ஆராதி நூனீஸ்வரோவினையர அனையாரி நூன பகவான் ஹரீஸ்வரஹா என்னோ ஜ கோவிந்தா பிரீத்தோயா மனைய திரு இருபத்தியும் எட்டு இருபத்தி மூணு வந்து பார்ப்போம் இந்த இடத்துல சொன்னதுதான் அனையா ஆராதித்தோ நூனம் அப்படின்னு இருக்க பொதுவான பிரிக்கிறது அந்த ஆராதித்தோங்கிறத ராதின் இருக்கையா ஆராதிதான் அப்படி அதை தான் சூச்சகமாக காட்டியிருக்கிறார் சுக பிரம்மரிஷிகள் அப்படின்னு ஆச்சார பரமாச்சாரிகள் காண்பித்தராக பிரிவர்கள்லாம் சொல்கிறது உண்டு இந்த ராதிகானுடைய வார்த்தையை இந்த பாகவதத்தில் எங்கேயுமே பார்க்கும்போது நாராயணத்தில் சொன்னால் நாராயணியம் ஒரு பக்தி காவியம் பக்தி காவல் அவர் சொல்லிருக்கார் நாராயணியத்தில் பக்தி அவர் சொல்லிருக்கார் அவர் பக்தி காவலம் ஆனால் நமக்கு வந்து பாகவதம் மூல பிரமாணம் அதெல்லாம் எல்லோரும் எடுத்தாலக்கூடியது பத்து லட்சணம் வேறு சொல்லணும் உயர்ந்த லட்சணமான இந்த பாகவதத்தை அப்போ சொல்லப்படுவேன் இதில் கர்கீ கர்கீதம் ஹரிவம்சம் கர்கசங்கீதையும் அடுத்த பிரம்ம வைவர்த்த புராணம் தேவி பாகவதம் இதிலெல்லாம் இதை ராதையை பற்றி சொல்லியாச்சு அதை பற்றி ஏற்கனவே ராதையனுடைய ஓரளவுக்கு வரமான விஷயத்தை ஏற்கனவே சமர்ப்பணம் பண்ணியாச்சு பத்தான் யா சஜா காச்சினே தன்வி தத் குலோகனே பீதா சுதிருக்கே பிதாயா சியாம் பீதி விடம்பனம் பத்தான் சஜா காச்சினே தன்வி தத்லோகன பீதா சுதிருக்கே பிதாயா சியாம் ீதிவம்பனம் கிருஷ்ணம் பட்சமானவன்தூரு விச்சரவனோசே பதா பரமாத்மனே பண்ண விருந்தவன்தூன் விச்சனோசே பதா பரமாத்மன பதா வக்கமே தனசூனு மகாத்மன ோஜ வஜ் அங்குஷய பதா வக்கே மகாத்மனாஜ வஜ் அங்குஷய தை தை பதவீம் தரவீம் உச்சோ அகிரோலா தரு சுப்தா லோக்கா சமன் தை தை பரி தவீம் அன்விச்சோ அகிரோலம் சுோக்கமன் கைத்தனாத்தனந்தூனுனியோ கரணு கரிணாத்த கே பதாச்சை ஜாத்தையந்தூனுனஸோ கரே கரிணாத்தனையராதி நூனீஸ்வரையோ வியவிந்த अनया பிரீத்தனயத்து ரய ஆராதி நூனன் பகவான் ஹரிரீஸ்வரோ வியோவிந்த பிரீத்தனியம் இருபத்தியெட்டாவது சொல்கிறார் சுகபிரம பார்ப்போம் இப்படியே இந்த ஒரு ஒரு கோப்பையை சொன்னால் எல்லாம் கடை முடிக்குங்க உடனே காட்டுத்தீயை நான் வந்து குடிச்சிடறேன் இந்த காட்டுத்தீ வந்து குரமான காட்டுத்தீ வருது பயங்கரமாக கட்டுத்தையும் கடைமுடிக்குங்க உங்களை எல்லாரையும் க்ஷேமம் பண்ணிடுறேன் உங்களை எல்லாரையும் காப்பாற்றுகிறேன்னு சொன்னேன் மேலே அதுக்கடுத்து நீ வேறு ஒரு ஸ்திரீ இன்னொருத்தருவளால் மாலையால் உரலில் கட்டப்பட்ட மாதிரி சின்ன குழந்தையாக தாமோதர ரூபத்தில் இருக்காது மாலையால் கட்டப்பட்ட மாதிரி வச்சுன்னு பயந்து போன மாதிரி அழகான கண்களை கொண்டு தன் முகத்தை மறைச்சிந்து பயத்தை அணுகரணம் பண்றாள் வீத்தி விடம்பனம் பே கண்ணன் வந்து தாமோதரனாக பேர் எடுத்தான் அப்போ தாமோதரனாக எடுத்த பொழுது எடுத்த பயத்தை அனுகரணம் பண்ணுறாள் கண்ணை முடிந்து முகத்தை மறைச்சி பாதி அப்படி தெரியிறாப்ப வச்சுந்து மாலையால் குரலை கட்டி போடுறாள் யசோத மாதிரி அப்படி பண்றாள் அப்போ இப்படி பிருந்தாவனத்தில் கூடிய கொடிகள்கிட்டையும் மரங்கள்கிட்டையும் கிருஷ்ணனை பற்றி அவர்கள் கேட்குறாங்க இது என்ன காண்பிக்கிறேன் அரண்ய காண்டத்தில் அந்த சீதா மாதா மாரீச்சமானால் கண் ராமரால அடிபட்ட உடனே பனாமாரா உயரத்துக்கு மேலே போய் கீழே விழுந்து விழற போது ஒழுங்காக விடக்கூடாது அப்போவும் அவனுடைய அந்த அசுரத்தை நான் அப்போ வந்து கொடுத்தோம் அப்போ வந்து மணா ஏ சீதான்னு சத்தம் போட்டு ராமர் குரலில் சத்தம் போட்டு வந்துட்டார் ஆனால் வேற ஒரு இடத்துல காண்பிக்கிறார்கள் ரா மரீச்சனுக்கு வந்து விமானமே வந்து வந்திருக்குன்னு வேறு இடத்துல காண்பிக்கிறார்கள் வேறு இடத்துல இது வந்து ராமாயணம் ஒரிஜினல் வால்மீகி ராமாயணம் இல்லை பாகவதம் அதிலெல்லாம் இல்லை விஷ்ணு புராணத்துல இல்லை வேறு இடத்துல காண்பிக்கிறார்கள் வேறு இடத்துல அந்த மாதிரி காண்பிக்கிறார்கள் அந்த வால்மீகி இதே மரீச்சனுக்கு விமானம் வந்ததுன்னு காண்பிக்கிறார்கள் சரி அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அந்த சீதா மாதா ரொம்ப கோபப்பட்டு லக்ஷ்மணன் அனுப்பிச்சிடுறார் கண்ணாபுரன் திட்டி அப்போது லக்ஷ்மணன் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பக்கம் அடி வருங்க அவன் வந்து இங்கே வந்து பார்த்தா லக்ஷ்மணன் கோச்சுக்கிறார் ராமர் நீ ஏன் விட்டு வந்த அப்படின்னு அப்போ அவரால் பேசவே முடியல வாங்க முடியும்னுக்கார் பாவம் பாவம் லக்ஷ்மணன் அப்போது தேடின்னு போகிற போது ராமரை வந்து ஆசிரமத்தில் பார்க்காம ராவணன் தூக்கின்னு போயிடுச்சு அப்புறம் வந்து தேடின்னு போகிற எல்லா இடத்துலையும் ஒரே மறை கண்டியா மாட்டை மட்டையை கண்டியாம் அப்புறம் செடியை கண்டியா இதில் கோதாவரி நதியை கண்டியா இதை எல்லாம் பார்த்தாலும் கேட்டுட்டே அந்த மாதிரி இவர்கள் செய்கிறாரு அதுக்கப்புறம் அடிபட்டு சாக போகிற அந்த இவர் இருக்கான கழுகு ராஜா கழுக அந்த அவரை பார்த்து அவரை வந்து அசுரனை நடிக்கிறார் அதுக்கப்புறந்தான் அவரை பார்த்து கட்டியான சென்று ரொம்ப அவருக்கு அவருக்கே மோட்சம் கொடுக்குறார் இப்படியும் பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கொடிகள்டையும் அதே மாதிரி இந்த கோபிகைகள்லாம் மரங்கள்டையும் கிருஷ்ணனை பற்றி கேட்கிறார்கள் அப்படி அப்படி ஒரு ஒரு வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கார்கள் வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டார்கள் அந்த வன பிரதேசத்தில் காலடிகளை பார்க்குறாங்க அது இது தானே ம மண்பிரதேசம் தானே ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரன் இருக்குது மாதிரி பார்க்கணும் அந்த காலடிகள் என்ன இருக்குது துவஜ கொடி தாமர அப்புறம் வஜ்ரம் அங்குஷம் யவம் இப்படி ரேகைகள்லாம் இருக்குது இது உண்டான பிரத்யேக அடையாளங்கள் அப்படி அந்த அடையாளங்களை பார்த்து இருக்கிறத பார்த்தோன்னே ஆகி கிடக்க இவைகள்லாம் அந்த பரமாத்மவான மகாத்மவான நந்தகோபுர புத்திரனான கிருஷ்ணனுடைய இது காலடிகளே சந்தேகம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடாரு அவர்கள் வந்து ஏற்கனவே சிலையாச்ச இடங்கை இடக்கைக்கு வலங்கை தெரியாத கோபிகைகள் இல்லை கோப்போ வந்து உபன்யாசத்தில்லாம் அப்படி சொல்கிறார்கள் இவங்க கிடையாது அப்படி அவர் எதை ஏற்கனவே சாத்துரியமான எல்லாம் ஞானிகள் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அப்பவும் கண்டுபிடிச்சு இந்த அடையாளங்களை பார்த்து அந்த காலடிகளை கொண்டு கிருஷ்ணன் போகிற வழியை தேடா போ அப்போ கோபிகளை வந்து அதுக்கு முன்னால் ஒரு ஸ்திரீயினுடைய காலடிகளையும் பார்க்குறாங்க கண்ணனுடைய காலடி பெருசாக இருக்குது ஸ்திரீயினுடைய காலடி சின்னதாக இருக்க பார்த்துடுறாங்க அப்போவும் சேர்ந்து சேர்ந்து போகிறது ஒரு பெரிய காலடியும் சின்ன காலடியும் பெரிய காலடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரங்கிற மாதிரி கொடி ச கொடி வஜ்ரம் இருக்கு தாமர புஷ்பம் வஜ்ர நிறைய இருக்கு அங்குசரேக்கர் இருக்கு எவர் ஏக்கர் இருக்குது அது பக்கத்தில் ஸ்ரீயனுடைய ரே காலடியும் பார்த்த உடனே அப்போ கண்டிப்பாக ஒரு யான் யானையோட தொடர்ந்து போகக்கூடிய பெண்யான மாதிரி கிருஷ்ணனுடைய தோல் மேலே கை போட்டுன்னு போயிருக்காள் இது வந்து ஒரு பெரிய ஒரு வசத்தியான ஒரு வசத்தியான கோபிகை அந்த இது யார் யாருடைய காலடிகளாக இருக்கும் எந்த கோபிகளுடைய தோல் மேலே காலடி போட்டு கை போட்டுன்னு போயிருக்கான் கண்ணன் அப்படின்னு அப்போ அணையா ஆராதிதோனு சொல்லப்பட்ட பகவான் சொல்லப்பட்ட அந்த ஹரி அதாவது ஆறுவிதமான ஐஸ்வர்யங்கள் கொண்டான் ஞானம்பலம் ஐஸ்வர்யம் கீர்த்தி யசஸ் அப்படி சொல்லப்பட்ட இந்த ஐஸ்வர்யன் நேர்ந்தவனும் பக்தருடைய துக்கத்தை போக்கக்கூடியவன சர்வே அந்த கிருஷ்ணன் இவளால் அணையா இவளால் அந்த இந்த கோபிகையில ஆராதிதா ஆராதிக்கப்பட்டுகிறான் நன்றாக போஷிக்கப்படுகிறான் நன்றாக நன்றாக அவளால் அந்த கண்ணன் மிகவும் கொண்ட போற்றப்பட்டிருக்க அதனாலதான் கூட சொன்ன இடத்துலதான் அந்த இடத்துல ராதிகா ராதின் ராதிகாவை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னார்கள் அப்போ நிச்சயம் ஏன்னா நம்மளைலாம் தள்ளிட்டு இந்த கிருஷ்ணன் வந்து இவள்கிட்ட மிகவும் பிரீத்தி அடைந்தவராக இவளை ரகசியமாக இடத்துக்கு கொண்டு போய்கிற அவுமா எல்லா கோபிகளிலும் வசத்தியில் ராதிகை தான் அது சந்தேகம் இல்லை இப்பவும் கோலோகத்தில் வந்து கண்ணனுக்கு ஏக்க ஒரு சகியாக கூட இருக்கக்கூடியவன் இருக்கிறதுனா ராதிகா தான் கண்ணன் எல்லாரையும் ரசிக்கிறான் அதனால் அவளுக்கு வந்து தன்னை விட்டு மற்றவர்களிட்டா போனான்னா அவளுக்கு கோபம் வரும் அப்படி வந்து ரொம்ப அதாவது மிகவும் மானஸ்தி மனஸ்தி கிளாதன சக்தி பகவானுடைய கிளாதன சக்தி அதாவது ஆனந்தத்தை பண்ணக்கூடிய ஆனந்திக்கக்கூடிய சக்தி ஆனந்தத்தை செய்யக்கூடிய ஆனந்தத்தை செய்யக்கூடிய ஆனந்த அழையக்கூடிய சக்தி தான் சக்தியான ராதிகா அப்படின்னு அப்போ ரகசியமாக நடத்துக்கு அவளை எங்கேயோ அவசியமாக கூண்டு போயிருக்காரு அப்போ பிரீதில் இழந்தனால எல்லாரையும் விட்டுள்ள வளம் மாத்திரம் தனியாக கூண்டு போயிருக்கான் அப்படின்னு சரிதான் சொன்னார் வரமா பார்த்தா அந்த கோபி கோபுரே கோபிகளை எல்லாம் கள முடிக்கும் கோபுரம் எல்லாம் கண்ண முடிங்கோ ஆட்டு தீ பத்தி எரியவங்களை வந்து கண முடிக்கணும் நான் அவங்கள வந்து காப்பாற்றுவேன் அப்படி ஒரு கோபி சொன்னா இப்படி வேறொரு கோப்பி தான் தன்னை வந்து வேறொரு கோபியா இது சின்ன குழந்த கண்ணன் குழந்த வெை திருடின குழந்தையாக நினைச்சிட்டு புஷ்ப மாலையால் கை ராவச்சிருக்கிறாப்பில் கட்டி போடுறாப்பில் உரில் கட்டி போடுறாப்பில் கட்டி போகிற போதும் அப்போ வந்து அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோபி பயந்து போனாப்பில் முகத்தை கண்களை முடிக்கிறாள் பயந்து போன மாதிரி கண்களை முடிந்து ஒரு அணுகரணம் செய்கிறாள் பயந்து போன தாமோதரன் எப்படி யசோதா மாதாட்ட பயந்து போனானோ அப்படி பயந்து போனாப்பில் அணுகரணம் செய்கிறோம் இப்படி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய டிகள் மரங்கள் செடிகள் எல்லாற்றையும் பார்க்கக்கூடிய எல்லாவற்றுத்தையும் இவர்கள் வந்து அந்த கண்ணனை பற்றியே விசாரிக்கிறார்கள் கண்ணனுடைய பற்றியே கேட்டின் போறார்கள் இந்த வந்தானா கண்ணை வந்தானா கண்ணை வந்தானா கண்ணை வந்தானா அப்படின்னு கேட்டு போறார்கள் ஓரிடத்துல பரமாத்மாடையும் அந்த கிருஷ்ணனுடைய இதை பார்த்துக்கிட்டார்கள் அந்த கிருஷ்ணனுடைய காலடிகளை பார்த்துட்டார்கள் காலடிகள் தான் காண்பிக்கக்கூடியது அதுதான் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் சொல்லப்பட்ட அப்படி வசத்தியான விஷயம் அதை வந்து காண்பித்தார்கள் அதில் பார்த்ததில் என்ன தெரிஞ்சது அந்த கண்ணனுடைய காலடிகள் பரமாத்மா அவன் அந்த குமாரன் கிருஷ்ணன் அவனுடைய காலடி பெறுகள் இதில் என்ன கொடி தெரியுது அதாவது துவஜம் தாமரபூஷ்பம் வஜ்ராயுதம் ட்டி எ ய எவம் இப்படி எல்லா விதமான முக்கியமான காலடி ரேகைகள் இருக்குது அந்த ரேகைகள் மண்ணில் பதிஞ்சிருக்கு இப்படி அடைகள் மண்ணில் பதிஞ்ச அந்த அடையாளங்களை கொண்ட கூர்ந்து அதை பார்த்துன்னு போகிறபோது கோவிகள் அது பக்கத்திலே ஒரு ஸ்திரீயினுடைய பெண்ணுடைய காலடிகளையும் பார்த்தார் அப்போ அவர்களுக்கு வந்து பராமரிக்கும் நம்மளை விட்டுட்டு யாரையும் ஒருத்தர் கூட்டுன்னு போயிருக்காங்க ஒருத்தர் காத்து நந்தகுமாரனோட இந்த கிருஷ்ணனோட போனது யாருடைய காலடிகள் இது ஒரு பெண் யானை ஒரு ஆண் யானை போகிற மாதிரி போயிருக்காங்க ஒரு பெண் யானை ஆண் யானை தனியாக ரெண்டு சேர்ந்து போடுறதுன்னா அது போகிற அப்படில் வந்து யார் இது அப்படி அவளுடைய தோல் மேலே இவன் தோல் போட்டுன்னு போயிருக்காரு அதாவது கண்ணன் தோல் மேலே இவள் தோல் போட்டுன்னு போயிருக்காரு போல அப்படி சொல்கிறார் அப்படி அணையாராதிதோனு சொன்ன மாதிரி ஆராதிசோ அப்படின்னு கல்யாணம் அந்த இடத்துல தான் இதை காண்பிக்கிறாள் அப்படிப்பட்ட ஈஸ்வரனான பகவான் ஹரியை இவள் நிச்சயமாக நன்றாக ஆராதனை செய்திருக்கிறாள் பூஜை பண்ணியிருக்கிறாள் போற்றி இருக்கிறாள் நன்றாக கொண்டாடியிருக்காள் அதனால தான் கண்ணன் வந்து கிருஷ்ணன் நம்மளை விட்டுவிட்டு இவளை மாற்றம் பிரியத்தோடு ரகசியமாக அழைத்து கொண்டு போயிருக்கிறான் அதனால் இதை வந்து நம்மளை விட இவருக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கு அப்படின்னு அவர்கள் ஓரளவுக்கு அந்த பொறாமையாக மேல இருபத்தொம்பரத்து அஹோ அமியாலோ தன்யா அஹோ அமியலோவிங்கங்கி அப்ஜரேணவ யாஷோ ரமாவி தது மூர் அகனுத்தகே தன்யா அஹோ அமி ஆலோவிங்கங்கி அப்ஜரேணவ யான் ப்ரஹேஷோ ரமாவி தது மூர் அகனுத்தகே தியமமோனோம் கவன் உச்சை பதானை அப்பகத்தாகோபீனோ அச்சுதாம் தியமோ க்ஷோபம் குறன் உச்சை பதானியை ரோபு அச்சுதா நே பதனிய தான் நூலம் திரு கிஜத்து சுஜாத்தங்கித்தலாம் உன்னிஞ்யே பிரேயம் பிரி நேரூன கிஜத்து சுஜாத்தங்கித்தலாம் உன்னிஞ்யே பிரேயம் பிரியதி கம பதோ வூன் கோபியா பச்சிருக்கிருஷ்ணிய பாராக்காந்த காமி இமானமே பதா வகதோ வதூ பமாஷ்யாந்த காமின அாந்த புஷ்பேமாத்மன அசூனாவே பிரேய பிரபாணேத்து பசியா சே பதே அறவோஷேர்மாத்மன அசூனாவதியே பிரயசா பிரபாக்கிரமே ஏற்ற பச்சிராச்சே பதே பத்துமூனாம் இருபத்தியம்பனிய அஹோ அமியோ தனியா அஹோ அமியோ கோவி அப்ஜரேணவான் ப்ரமேச்சோரமாவிதனே கனியமியோவிங்கி அப்ஜரேணவான் ப்ரமேச்சோரமாவி மூர் அகனுத்தையே தான் முன்னாம் கிச்சை பதா நியைபோபீனோ அச்சுதாம் तस्या தயனி க்ஷோம் கிச்சை பதா பரத்தியோபீனோரம் நே பத நூன்திருணங்கு ஷி சுஜாத்தங்கே பதானிய தான் நூன்திருத்தங்கித்தலமுன்னா இமாத்தோ வூம் கோப்ப பசிரியாக்காந்த கா அந்த புஷ்பமன அசூனாவ சலே பதே அவரோஷ்பேத்துமாத்மன அவர்புஷ்பேத்துமாத்ம அசூனாவே பிரேய பிரபாக்கமணே எத்து பசியராசேபே அசூனாவியே பிரேயிரமணே ஏத்து பசியேபே முப்பத்திமூணோ இருபத்தியொம்போது சந்தி சுக்க பிரம்மரிஷிகள் என்ன சொல்கிறார் மேலே இப்படி ஒரு ஆண் யானையோடு போன பெண் யானையினுடைய போல கிருஷ்ணன் மேலே தோல் போட்டு போயிருக்காள் இவளை வந்து காலடிகள் யாருதான் இருக்கும் யார் அப்படின்னு பார்க்க வந்து இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் பகவானில் கொண்டாடப்பட்ட அரியான ஈஸ்வரனான அந்த கண்ணன் இவளால் மிகவும் போற்றப்பட்டிருக்கான் ஆராதனை பண்ணிவிட்டிருக்கான் நின்ற நன்றாக கொண்டாடப்பட்டிருக்கான் அவளை வந்து நன்றாக சந்தோஷப்படுத்திருக்கான் அதனால தான் எல்லாரையும் தெளிவிட்டு கிருஷ்ணன் வந்து அவள்கிட்ட சந்தோஷம் தூள்கள் அப்ப காலடி தூள்கள் திருமலரடி தூள்கள் அந்த பொடிகள் பெற்றா கண்ணனுடைய பற்றிருக்கும் சொல்றா ஏற்கனவே பார்த்து வந்திருக்கும் பிரம்ம மோகன ஏதாவது ஒரு பிறவி எனக்கு கொடுப்பாயாக கேட்டாரன் அதை வச்சு வெங்கட சுப்பிரமணியர் பாடினார் அதனால அப்படிப்பட்ட பிரம்மதேவரும் ஈஸ்வரனும் லக்ஷ்மி தேவியும் தங்களுடைய தோஷம் நிவர்த்திக்காக அவருடைய தோஷ நிவர்த்திக்காக இந்த பாரதூடிகளையும் தலையில் தூ தூடுகிறார்கள் நம்மளும் இந்த பொடிகளே அப்போ அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து ராத்திரி வேலையில் அந்த ஒரு மணி வேலையில் இந்த ஸ்திரீகள் அந்த திருமதி திருமலடி பொடிகள் அதாவது கோவிந்தனுடைய கோவிந்தன் அமி கோவிந்தா இந்த கோவிந்தனுடைய பாத தூள்களை நாம் வந்து எப்படி பரமேஸ்வரனும் பிரம்மதேவரும் லக்ஷ்மி தேவன் இந்த தங்களுடைய தோஷங்கள் போனோம்னு தரிக்கிறார்களோ அப்படி நம்மளும் இந்த கொடிகளை தலையில் அபிஷேகம் செய்து கொண்டால் கிருஷ்ணனை அடையலான்னு தரிக்கிறார்கள் அப்படின்னா அப்போ வந்து இது சாதாரண ஒரு காம கேளிக்க எடுக்க முடியுமோ எடுத்துக்க முடியுமோ இது ஒரு இது ஒரு இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்போது இந்த பாரதூழிகளை நம்ம தரிக்கிறோங்கிறார் அப்போ அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பக்தைகள் இந்த இவளுடைய காலடிகள் தான் நமக்கு வந்து க்ஷோபம் குருவந்தி ஒரு கலைக்கை விடுறது நம்மளை கலைக்கு விடுறது ஏமாத்துறாப்புல இருக்கேன் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாப்புல இருக்கேன் நமக்கு துக்கத்தை கொடுக்கா நம்முடைய கோபிகளை நம்ம எல்லோருக்கும் பொதுவான நம்ம எல்லோரையும் விட்டு பொதுவான கிருஷ்ணன் ரகசியமான இடத்துக்கு இவ்வளமா தனியாக கும்புருக்காங்க ஒத்தியாக போயிருக்காங்க அப்போ கிருஷ்ணனுடையும் அதராமரது தனுவைக்க தனியாக போயிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த க பெண்ணுடைய காலடிகளை கா பார்க்கலாம் ஒரு இடத்துல ரெண்டு காலடிகளும் போகும் கண்ணனுடைய காலடியும் இருக்குது அவருடைய காலடியும் போகுது அப்போ ஒரு இடத்துல அதை காணாமல் போயிருது அப்போ காணாமல் போயிடுதுன்னு நர்த்தம் பிரியமான கிருஷ்ணன் வளை வந்து கா இது முள் பொருட்களால் குத்தப்பட்டு காலில் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கு அதனால் இவளை தூக்கி கொண்டு போயிருக்காங்க தோளில் வந்து தூக்கி கொண்டு போயிருக்கும் அப்போது அப்படி அவசியமாக போயிருக்கணும் தோல் தூக்கிட்டு போயிருக்கணும் ஏ கோக்குமார்களே பார்ப்போம் வந்து சுமந்து போகக்கூடிய இந்த கோபிக்கேட்டம் மிகவும் ஆசை கொண்டு சுமையால் அழுத்தப்பட்டான் கண்ணனுடைய காலடிகள் பூமியில் அழுந்திருக்கு அப்படின்னா அவனுடைய காலடிகள் ரொம்ப அழுத்தமாக போட்டிருக்கு அப்படின்னா தூக்கிட்டு இருக்கான் வெயிட்டு ஜாஸ்தியும் அந்த ஸ்திரீ மகாத்மா கிருஷ்ணனால் இந்த இடத்துல பூ பறிக்கப்பட்டால் இறக்கால் அந்த இடத்தையும் அவளையும் தாற்ற உட்டாம் போல இருக்கேன் மேல பார்ப்போம்